வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூன்றாவது செய்திச்சேவை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் பதினோராம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் ஊராட்சி சபை கூட்டத்தை ஜனவரி மூன்றாம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தராக அனுபவமற்றவர்களை நியமிக்கக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கட்சியை பலப்படுத்தும் விதமாக இருநூற்றி சட்டசபை தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை மக்கள் நீதிமய்யம் கட்சி நியமனம் செய்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர்கள் மற்றும் துணை ஆணையர்கள் அனைவரும் கூட்டாக பணிக்கு வராமல் விடுப்பில் இருக்கும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனா் உதகையில் தொடர் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர் வங்கி ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் இன்று வேலைநிறுத்தம் நடைபெறுவதால் வங்கிகள் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விருதுநகர் அருகே எட்டு மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு எச் ஐ ரத்தம் இயற்றியது தொடர்பாக சிவகாசி அரசு மருத்துவமனை ஊழியர்கள் மூன்று பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஆசியாவின் மிக நீளமான ரயில் சாலை பாலமான போகிபில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இப்பாலம் பிரம்மபுத்ராவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை இணைக்கிறது அந்தமான் மற்றும் நிக்கோபா தீவுகளில் உள்ள மூன்று சிறிய தீவுகளின் பெயர்களை மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை அந்தமான் செல்லும் பிரதமர் மோடி அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் புதிய பெயரை தீவுகளுக்கு சூட்ட உள்ளார் முகலாயர்களைப் போல கம்யூனிஸ்டுகள் இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அழிக்க முயல்கிறார்கள் என திரிபுரா முதல்வர் பிப்ளப் தேவ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள திருத்தங்களின்படி போலீஸ் செய்திகள் வதந்திகள் பரப்புபவர்களை கண்காணிக்கப்பட வேண்டும் அதுபோன்ற செய்திகள் இருபத்தி மணி நேரத்தில் நீக்க பேஸ்புக் வாட்ஸ்அப் தளங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ராஜஸ்தானில் முதல்வர் அசோக் கெலாட் தலைமையிலான அமைச்சரவையில் இருபத்தி மூன்று பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் காஷ்மீரில் கடந்த பதினோரு ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பணி வாட்டி வதைத்து வருகிறது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான நேற்று பெத்லஹாம் நகரில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இத்தாலியின் தெற்கு பகுதியில் உள்ள சிசிலி தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து மவுண்ட் எட்னா எரிமலை வெடிக்க தொடங்கியுள்ளது அமெரிக்காவில் ஷட் டவுன் மூன்றாவது நாளாக நீடித்து வரும் நிலையில் வெள்ளை மாளிகையில் தனியாக இருக்கிறேன் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்திய பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ளதால் விவசாயத்துறை அதிகம் பாதித்திருக்கிறது என்று முன்னாள் உலக வங்கி தலைமை பொருளாதார நிபுணர் கவுசிக் பாசு தெரிவித்துள்ளார் சர்வதேச முதலீட்டு நிறுவனமான கே கே ஆர் அதிக பங்குகளை வைத்திருக்கும் ரேடியன்ட் லைஃப் கேர் நிறுவனம் மேக்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்தை வாங்குவதாக அறிவித்துள்ளது முன்னோர்களைப் ரிசர்வ் வங்கியின் சுதந்திர தன்மையை பாதுகாக்கும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரங்கராஜன் கருத்து தெரிவித்துள்ளாா் நிறைய பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய இருபது ரூபாய் நோட்டுகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து கனடா போன்ற நாடுகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது தேவாலயம் முன்பு பெரிய பெட்டியில் பரிசுப் பொருட்கள் மற்றும் நன்கொடைகளை அளிப்பார்கள் அந்த பெட்டியை மறுநாள் பிரித்து ஏழைகளுக்கு வழங்குவார்கள் அந்த நாளை பாக்ஸிங் டே என்று அழைப்பார்கள் இந்த நாளில் விளையாடப்படும் டெஸ்ட் போட்டி பாக்ஸிங் டே டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது இதன்படி இன்று மெல்போர்ன் மைதானத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுடன் பாக்ஸிங் டே டெஸ்டில் விளையாடுகிறது தமிழகத்திற்கு எதிரான ரஞ்சி ஆட்டத்தில் ஹிமாச்சலப் பிரதேச அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதே தனது இலக்கு என இந்திய டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மணிகா பத்ரா தெரிவித்துள்ளார் என்னை பற்றி மற்றவர்களிடம் சொல்வதற்கு நான் எப்போதும் பேனர் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் இல்லை என்று இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி ஆவேசமாக தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவிடம் உலக பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற பி வி சிந்து வாழ்த்து பெற்றார் திரை செய்திகள் ரஜினிகாந்த் சிம்ரன் த்ரீஷா நடித்துள்ள பேட்ட திரைப்படத்தின் ட்ரெய்லர் டிசம்பர் இருபத்தி தேதி வெளியாகிறது இயக்குநர் பிரியதர்ஷினி ஜெயலலிதாவின் வாழ்க்கை கதையை படமாக எடுக்கவுள்ளார் இதில் ஜெயலலிதாவாக நித்யா நடிக்கிறார் மலையாள நடிகர் இந்திரஜித் சுகுமாரன் எம்சிஆர் கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தி வெளியாகியுள்ளது இயக்குநர் ஏ எல் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு படத்தை இயக்குகிறார் இதில் சசிகலாவாக சாய் பல்லவி நடிக்கிறார் கொலையுதிர்காலம் என்ற படத்தில் நயன்தாரா நடித்திருக்கிறார் இந்த கதையில் ஆக்ஷன் காட்சிகளிலும் நடித்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த படம் ஜனவரியில் திரைக்கு வரவுள்ளது